ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே குருவின் இலக்கணங்களை ஓரளவு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆதிசங்கரர் எண்ணற்ற ஆன்மீக நூல்களை அருளி செய்திருக்கிறார் நேற்று விவேக சூடாமணி என்கின்ற ஒரு வேதாந்த நூலிலிருந்து குருவின் இலக்கணத்தை சொல்லுகின்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதற்கு பொருளை பார்த்தோம் இன்று சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா என்கிற ஒரு வேதாந்த நூலிலிருந்து குருவின் இலக்கணத்தை ஆதிசங்கரர் அருளியுள்ள ஸ்லோகங்களை சொல்லி उर चोल मुत्रो ब्रह्म निष्ठय प्रशात समन निर्मो निरहंकार निर्दो निष्परीग्रह अनपेक्षशुचिर्दक्ष करुणमृतसागर एवं लक्षण संपन्न सगुरब्रह्म உபாசாத்யப் பிரயத்னேன ஜிஜாசோஸ்வார்த்தசித்தையே மிக அத்தமாக ஆதிசங்கரர் மோக்ஷாஸ்திரத்தை உபதேசம் செய்கின்ற குருவின் இலக்கணங்களை இந்த ஸ்லோகங்களிலே எடுத்துரைத்திருக்கிறார் ஸ்ரோத்ரியா நேற்றும் இந்த கருத்தை பார்த்தோம் நன்கு சாஸ்திரங்களை கற்றிருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு பயனுள்ள கருத்துக்களை சாஸ்திரங்களின் துணை கொண்டுதான் சொல்ல முடியும் யாரோ ஒரு சிலருக்கு அதிசயமாக சில கருத்துக்கள் தோன்றலாம் இருந்தாலும் கோர்வையாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சாஸ்திரங்களும் அதை உபதேசிக்கின்ற குருநாதனும் அவசியம் என்பதை ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது நன்கு சாஸ்திரம் கற்றவராக பிரம்ம நிஷ்டக இறைவனையே சார்ந்திருந்து வாழக்கூடியவராக இருக்கணும் பிரம்ம நிஷ்டர் என்றால் அதை நாம் இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து சிலர் பணமே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று இருக்கிறார்கள் அவர்களை தன என்று சொல்லலாம் சிலர் புலனின்பமே குறிக்கோளாக இருக்கிறார்கள் எங்கு சென்று எதை அனுபவிக்கலாம் எங்கு எதை சாப்பிடலாம் எதை பார்க்கலாம் எதை முகரலாம் என்று அதையே குறிக்கோளாக கொண்டு இருப்பார்கள் அவர்களை காமனிஷ்டா என்று சொல்லுகிறோம் அதே போன்று புண்ணிய காரியங்களையே செய்வது கோவில் கோவிலாக செல்லுவது ஜபங்களையே செய்து கொண்டிருப்பது நமஸ்காரத்தை நிறைய செய்வது யாத்திரை செய்வது இவைகளையெல்லாம் தர்ம நிஷ்டகா என்ற சொல்லாலும் குறிப்பிடலாம் ஜபனிஷ்டா யாத்ரா நிஷ்டகா என்றெல்லாம் சொல்லலாம் பதவியே விரும்புகின்றவர் பதவி நிஷ்டகா என்றும் சொல்லலாம் ஆனால் இவர் எப்பொழுதும் கடவுளே சார்ந்திருக்க வேண்டும் கடவுளையே நினைக்க வேண்டும் கடவுளுக்கும் உலகத்துக்கும் தனக்கும் உள்ள உறவை புரிந்து வேண்டும் கடவுளுடைய அருமை பெருமைகளை சிந்திக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அவரை பிரம்ம நிஷ்டகா என்கிறோம் சாஸ்திரங்களை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் சாஸ்திரங்கள் சொல்கின்ற உபதேசத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையின் மூலம் அதை உபதேசிக்க வேண்டும் என்பதுதான் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவின் லக்ஷணம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு உத்தம குரு என்றும் கேவல ஸ்ரோத்ரிய குரு மத்தியம குரு என்றும் கேவல பிரம்மனிஷ்ட குரு அதம குரு என்றும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிலருக்கு ஏதோ ஜன்மாந்தர வாசனையினால் ஞானம் கிடைவிடும் ஆனால் பெற்ற ஞ ஞானத்தைறையாக தெளிவாக மக்களுக்கு எடுத்துள்ள இயலாது அவர் உயர்ந்த நிலையிலேயே இருப்பார் மக்கள் எல்லோரும் வணங்கத்தக்கவராக அவர் இருப்பார் ஆனால் அவரால் மாணவர்களுக்கு முறையாக கற்றுக் இயலாது எனவே கேவல பிரம்மன் குருவாக கொள்ளுவது பொருந்தாது ஆகவே கேவல பிரம்மனிஷ்ட குருவை அதமகுரு என்றோ அல்லது மந்த குரு என்றோ சொல்லலாம் அவரால் நல்ல சாநித்தியத்தை கொடுக்க முடியும் ஆனால் முரையான அறிவை தெளிவான அறிவை அவரால் வழங்க இயலாது இதை நாம் நடுநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் கேவல ஸ்ரோத்ரிய குரு சாஸ்திரத்தை முறையாக சொல்லி கொடுப்பார் ஆனால் அதன்படி அவர் வாழாததால் அவரிடமிருந்து அந்த அறிவை பெற முடியுமே தவிர அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்வது கடினமாகிவிடும் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு என்பவர்தான் உத்தமமானவர் தானும் பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து அந்த வாழ்க்கை முறையிலேயே அவர் நிலைத்து நிற்கிறார் அதாவது தர்மமான வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு ஈஸ்வர பக்தியோடு இருக்கிறார் அதே சமயம் தன்னை மெய்ப்பொருள் பரம்பொருள் என்று உணர்ந்து அந்த அறிவிலேயே அவர் நிலைத்து நிற்கிறார் அவரைத்தான் பிரம்மனிஷ்டர் என்று சொல்கிறோம் சாஸ்திரமும் அவர் அறிந்திருந்தால் அவரால் தான் அறிந்த உண்மையை நன்றாக எடுத்துச் சொல்ல முடியும் சாஸ்திரங்களை நன்கு அறிந்து பிரம்ம தத்துவத்தில் நிலை தான் தன்னை அணுகுகிற சீடர்களுக்கு முறையாக சாஸ்திரத்தை நெறிப்படுத்தி கட்டிடம் கட்டி சொல்லுவது என்று சொல்வார்கள் அஸ்திவாரம் போட்டு முறையாக எப்படி கட்டிடம் கட்டுகிறோமோ அப்படி டீச்சிங் அதாவது வேதாந்த சாஸ்திரத்தை முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் எவரோ அவரே உத்தமமான குரு என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் மற்ற பகுதியின் பொருளையெல்லாம் நாளை சிந்திக்க ஆண்டவன் அருள் புரிவாராக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்